ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்பகம் ஸ்காந்தபுராணத்திலிருந்து தற்பொழுது நடந்துவருகிற வைசாகமாசத்தினுடைய பெருமையை சொல்லக்கூடியதான வைசாகமகாத்மியம் என்கிற பகுதியை விரிவாக பார்த்துணுகிறோம் அதிலே தானத்தினுடைய பெருமையையும் எந்த காலத்தில் எந்த தானத்தை செய்யணும் என்கிற ஒரு தர்மத்தையும் காட்டக்கூடியதான இக்ஷ்வாக்கு வம்சத்தில் இருந்த ஹேமான்கன் என்கிற ராஜாவினுடைய சரித்திரத்தை பார்த்தோம் இந்த வைசாக மாசத்தில் கட்டாயம் செய்ய வேண்டியதான ஜலதர்மத்தை ஜலதானம் என்கிற தர்மத்தை இந்த சரித்திரம் காண்பிக்கிறது அந்த ராஜாவுக்கு தீர்த்தம் தானம் செய்கிறதுல ஒரு குறைவான எண்ணம் இருந்தது எல்லா இடங்கள்லேயும் கிடைக்கக்கூடியது தானே ஜலம் இது தானம் பண்ணுறதுல என்ன பெருமை இருக்கு அப்படின்னு நினைச்சவருக்கு வசிஷ்டர் மூலமாக ஜலதானம் ரொம்ப புண்ணியத்தை கொடுக்கக்கூடியது என்கிறதை காண்பிச்சார் அப்படி இந்த வைசாக்க மாசத்துல தீர்த்தம் தானம் பண்றது ரொம்ப புண்ணியத்தை கொடுக்கறது சாதாரண தானமாக இருந்தாலும் புண்ணியம் ஜாஸ்தி என்கிறத காண்பிக்கிறது மகா பெரியவாருடைய சரித்திரத்தில் பார்த்தாலும் ஒரு அனுபவம் மகாபெரியவாளுடத்தில் ஒரு பெரிய பிரமுகருடைய அனுபவத்தை பார்த்தால் இதே போல தர்மம் அதில் பார்க்கலாம் ஒரு பெரிய தனிக்கர் இருந்தார் அவர் பெரிய பணக்காரர் அடிக்கடி காஞ்சி மட்டத்துக்கு வந்து பெரியவாலை பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு போகிறதுன்னு வழக்கம் வரும்பொழுதெல்லாம் நிறையா பழம் வாங்கிட்டு ஒருவர் பெரியவாழ்கிட்ட வச்சு நமஸ்காரம் பண்ணிவிட்டு பெரியவா என்ன சொன்னாலும் செய்யறதுக்கு காத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவார் அதாவது பெரியவா பெரிய அளவில் ஏதாவது கொடுக்க சொல்லணும் பெரியவா வாக்குனால் சொல்லி நாம் கொடுக்கணும்னு அவருக்கு ஒரு ஆசை அதனால் வரும்பொழுதெல்லாம் நிறையா பணம் எடுத்துணும் ஒருவர் கையில் பெரியவா என்ன சொன்னாலும் செய்யறதுக்கு காத்துட்ருக்கேன் அப்படின்னு பெரியவாழ்கிட்ட சொல்லுவார் பெரிவா குடும்பத்தெல்லாம் விசாரிப்பேன் குழந்தைகள்லாம் என்ன பண்ணுறா நீ எந்த ஊரில் இருக்கே உனக்கு தொழிலெலாம் நல்லா நடக்கிறதா அப்படின்னு எல்லாம் விசாரிச்சுட்டு பிரசாதம் கொடுத்து அனுப்பிச்சுடுவா திரும்ப அடுத்த தடவை ஒருவர் வரும்பொழுதும் பெரியவாள்ட்ட அதையே சொல்லுவேன் பெரியவா என்ன சொன்னாலும் செய்யறதுக்கு காத்துன்னு இருக்கேன் பெரியவா அவருக்கு பெரிய அளவில் ஒன்றுமே செய்ய சொல்லலை அப்படி குடும்பத்தை விசாரிப்பா அப்புறம் கொடுத்து அனுப்பிச்சுடுவேன் அவருக்கு அது ஒரு பெரிய குறையாகவே இருந்தது பெரியவா நம்மள்ட்ட பெரிய பெருசாக ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாளே பெரியவா சொல்லி பண்ணணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு அவருக்கு மனதில் எண்ணம் அப்படியே ஒவ்வொரு தடவையும் வர்ற பொழுதும் இதை சொல்வது பெரியவா பிரசாதம் கொடுத்து அனுப்புறது அப்படியே இருந்தது ஒரு நாளைக்கு பெரியவா அந்த தனிக்கரை வர பெரியவா மடத்துக்கு வர சொல்லி உத்தரவாருது அப்படின்னு அந்த தனிக்கருடைய காதில் விழுந்த உடனே ஆஹா இத்தனை நாள் எதிர்பார்த்துன்றது பெரியவா இன்றைக்கி ஏதோ பெருசாக பண்ண சொல்ல போகிறா அப்படின்னு ஆற்றுல உள்ள பணத்தை பூரா மடியில் கட்டிண்டார் செக் புக்கை கையில் எடுத்துருட்டேன் இன்றைக்கி பெரியவா எவ்வளவு சொன்னாலும் அந்த பணத்தை நாம் ரெடி பண்ணி கொடுத்துடுறது அப்படின்னு தீர்மானிச்சுட்டு காரில் மடத்துக்கு வந்துவிட்டேன் அப்புறம் மடத்துக்கு வந்து நிறையா பழங்கள் எல்லாம் பெரியவா சன்னிதியில் வச்சு நமஸ்காரம் பண்ணி பெரியவா வர சொல்லி உத்தரவாச்சு என்ன சொன்னாலும் செய்யறதுக்கு காத்துன்னு இருக்கேன் அப்படின்னு அவர் சொன்னதும் பெரியவா அப்படி மெளனமாக ரெண்டு நிமிஷம் இருந்தார் பக்கத்தில் கடையில் போய் ஒரு வேஷ்டி வாங்கிடுவா அப்படின்னு பெரியவா சொன்னார் உடனே அவர் பக்கத்தில் உள்ள ஜவுளி கடைக்கு போய் ஒரு ஒன்பது கஞ்சி வேஷ்டி நல்லா பெரிய ஜரிகையாக போட்டு இருக்கிற ஒரு வேஷ்டியை வாங்கிட்டு வந்தார் வாங்கிட்டு வந்து பெரியவாக்கிட்ட வச்சு நமஸ்காரம் பண்ணின உடனே இந்த வஸ்திரத்தை அந்த பழத்தாம்பாலத்தில் எடுத்து வச்சு தரிசனத்துக்கு நிறையா பேர் வந்திருக்கா அதில் ஒருத்தர் வந்திருக்க இந்த வஸ்திரத்தை அப்படியே அவர்கிட்ட கொடு அப்படின்னு பெரியவார் சொன்ன உடனே இதில் மேற்கொண்டு எவ்வளோ வைக்கட்டும் அப்படின்னு கேட்டார் அவர் இல்லை வஸ்திரம் மாத்திரம் கொடு அப்படின்னு பெரியவார் சொன்ன உடனே அந்த வஸ்திரத்தை அவர்கிட்ட கொடுத்துட்டு அவரை நமஸ்காரம் பண்ணினார் ரொம்ப சந்தோஷம் நான் சொன்ன உடனே தட்டாமல் உடனே செய்துட்ட க்ஷேமாயிரு அப்படின்னு பிரசாதம் கொடுத்து அனுப்பிச்சுட்டா பெரியவா போயிட்டு வானுட்டாள் அவருக்கு ரொம்ப குறையாக போயிடுத்துனாடா பெரிசா ஏதாவது பெரியவா பண்ண சொல்லுவான்னு எதிர்பார்த்து பெரியவா சொல்லலையேனு இன்னும் இன்னும் என்ன சொன்னாலும் செய்கிறேன் அப்படின்னு பெரியவாளு சொன்னார் ஆகட்டும் அப்படின்னு பெரியவா பிரசாதம் கொடுத்து போ அவர் வீட்டுக்கு வந்துவிட்டார் அப்படியே ஒரு ஒரு வாரம் கழித்து அவருக்கு திடீர்னு மூச்சு விடுறதுல சிரமம் ஏற்பட்டு போச்சு உடம்பு சரியில்லை மூச்சு விட முடியாமல் சிரமப்பட்டு உடனே ஆஸ்பத்திரிக்கு போய் பார்த்து அப்படி பரீட்சையெல்லாம் பண்ணி பார்த்ததில் டாக்டர் உங்களுக்கு ஹார்ட்டில் பிளாக் இருக்குது ஆனால் பெருசாக இல்லை மாத்திரையினாலேயே அந்த பிளாக்கை எடுத்துட்லாம் அப்படின்னு டாக்டரை சொல்லி மருந்து மாத்திரைகள்லாம் எழுதி கொடுத்து வீட்டுக்கு அமுச்சுட்டார் ஒரு ஆற்றுக்கு வந்து ஒரு வாரம் மருந்து மாத்திரைகள்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் தேவலையாச்சு பெரியவாளை பார்த்து நமஸ்காரம் பண்ணணும்னு திரும்ப மடத்துக்கு வந்து பழங்கள்லாம் வச்சு நமஸ்காரம் பண்ணிவிட்டு பெரியவா அனுகிரகம் பண்ணணும் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி எனக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிட்டுது அப்படின்னு பெரியவாளு சொன்னான் பெரியவாளுக்கு தெரியாதா ஈஸ்வரன் பெரியவா கேட்ட அப்படியா என்னாச்சு அப்படின்னு கேட்டான் இல்லை திடீர்னு மூச்சு விடுறதுக்கு அப்புறமா ஆஸ்பத்திரியில் போய் செக் பண்ணி பார்த்ததில் இது ஹார் ஹார்ட்டில் அடப்பு இருக்குது ஆனால் மாத்திரை நாளையே சரி பண்ணிவிடலாம் அப்படின்னு டாக்டர்கள் சொன்னது கொஞ்சம் மாறுதலாக இருந்தது ஆப்ரேஷன்லாம் தேவையில்லைன்னு சொல்லிவிட்டா பெரிவா ஆப்ரேஷன் இல்லாமல் என்ன காப்பாற்றணும் பெரிவாக அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணினேன் அப்போதான் பெரியவா சொன்னால் அதெல்லாம் ஒன்றும் வராது கவலைப்படாது நீ தான் சரியான காலத்தில் தானம் பண்ணிவிட்டியே சரியாக போய்டும் கவலைப்படாதேன்னு பெரியவா சொன்னா என்ன பெருசாக நாம் கொடுத்துட்டோம் அப்படின்னு அவருக்கு யோஜனை அந்த வஸ்திரதானம் செய்தது உனக்கு ரொம்ப லாபத்தை கொடுக்கும் கவலைப்படாதேன்னு பெரியவா சொன்னால் தர்மம் அதாவது நம்முடைய தர்மசாஸ்திரம் வஸ்திரதானத்தினால போகாத வியாதி கிடையாதுன்னு சொல்லியிருக்கு துணி கொடுத்தால் பிணி போகும் அப்படின்னு சொல்கிறது வஸ்திரதானம் பண்ணினால் எந்த வியாதி வந்தாலும் சரியாக போயிடும் அதை முன்னாடியே பெரியவா தெரிஞ்சுண்டு இவனுக்கு இது போல் வரப்போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுண்டு அவரை கூப்பிட்டு அந்த வஸ்திர தானம் செய்ய சொன்னதுனால தலைக்கு வந்து தலப்பாயோடு போச்சுன்னு அவருக்கு குணமாயிருக்கு அதுதான் வேதம் சொல்கிறது வாசோ தா தி தேனா யு பிரதிரதே அப்படின்னு வேதம் சொல்கிறது வஸ்திரம் தானம் பண்ணினால் ஆயுஷ விருத்தியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த தர்மத்தை பெரியவா அவருக்கு காண்பிச்சா எவ்வளோ பெரியவா தொகை சொன்னாலும் போட்டு கொடுக்கறதுக்கு தயாராக அவர் இருந்தாலும் கூட இந்த வஸ்திர தானம் தக்க சமயத்தில் இவருக்கு சொல்லணும் என்கிற எண்ணத்தில் மகாபிரிவா அவரை ஒரே ஒரு வஸ்திரம்தான் வாங்கி கொடுக்க சொன்னார் எத்தனை வஸ்திரம் வாங்கி கொடுக்க சொன்னாலும் வாங்கி கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தாலும் ஒரே ஒரு வஸ்திரம் வாங்கி வந்து கொடுவோன்னு சொன்னார் அந்த தக்க சமயத்தில் பண்ணின தானம் அவருடைய உயிரையே காப்பாத்தித்து அப்படின்னு மகாபிரிவாருடைய அனுபவத்தில் பார்க்குறோம் இப்படிதான் மகான்களுடைய சரித்திரத்தை பார்க்கணும் மகாபிரியவாளுடைய அனுபவத்தை அத்தம் அதிசயம்னு பார்க்காமல் தர்மம் என்கிற பார்வையில பார்த்தோமானால் ஒவ்வொரு இடத்திலையும் நிறைய தர்மங்களை நமக்கு மகாபிரியவா காண்பிச்சிருக்கா அதே போல இப்படிதான் தக்க சமயத்துல அந்த தானத்தை செய்ய சொல்லி சொன்னதுனால அவருக்கு ஆயுஷையே கொடுத்தது அப்படின்னு பார்க்கணும் அது போலதான் இந்த ராஜாவுக்கும் ஸ்ருதேவன் என்கிறவர் இந்த மிதிலா தேசத்து ராஜாவான ஸ்ருத கீர்த்திக்கு இந்த தர்மங்களை சொல்லிண்டு வர ஒவ்வொரு தானத்திற்கும் பெருமையை ஒவ்வொரு சொல்லிண்டே வரார் ஸ்ருத தேவர் முக்கியமான ஒரு தர்மத்தை தான் இப்போ பார்க்க போகிறோம் அந்த ராஜா கேட்கக்கூடியதான கேள்வியில முக்கியமாக ஒரு கேள்வி கேட்கிறான் அது இந்த நாளில் அத்தனை குடும்பத்தாரர்களுக்கும் தேவையான ஒரு விஷயம் தெரிந்து கொள்ள வேண்டிய தர்மம் அதே ஒரு சரித்திரத்தை கொண்டு இந்த ஸ்ருத தேவர் என்கிறவர் காண்பிக்கிறார் அதை அடுத்த உபன்யாசத்திலே பார்ப்போம்